வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோம் சார் உங்க பேரு எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க உங்களை பத்தி சொல்லுங்களாம என் பேர் ஜெகதீஸ்வர் நாங்க புதுக்கோட்டை நாங்க வந்து காலேஜ் படிக்கிறோம் ஓகே ஓகே கல்லூரி மாணவி ஆமாங்க சார் சரி நட்டினையின் ஆராய்ச்சி மணிக்காக இப்ப நீங்க கால் பண்ணிருக்கீங்க இல்லீங்களா ஆமாங்க சார் நட்டினையின் ஆராய்ச்சி மணியில் கோபம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கோம் சார் கோபம் மட்டும் நீங்க என்னமா சொல்ல போறீங்க கோபம் அப்படின்னா மத்தவங்க செய்யற தப்புக்கு நமக்கு நாமே குடுக்கற தண்டனை கோபம் அப்படின்னு தலைவர்கள் சொல்லிருக்காங்க அது வந்து ஒரு நிதர்சனமான உண்மைதான் ஏன்னா அடுத்தவங்க செய்யற தப்புக்கு நம்ம வந்து கோபட போய் நமக்கு தேவையில்லாத டென்ஷன் பிரஷர் நமக்கு அதனால உடல்ல நிறைய பிரச்சனை எல்லாம் வருது அதுவும் இல்லாம கோபத்தினால நம்ம கொட்டும் நிறைய உறவுகளையும் நம்ம கீழே கொட்டிடறோம் இழந்த உறவுகள் நிறைய உறவுகள் இழந்துரும் நீங்க அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவம் எனக்கு அந்த கோவம் யாராவது வார்த்தைகள் தகாத வார்த்தைகள் கோவம் அதிகமா வரும் கோபமா நம்மளும் சொல்லாம இந்த மாதிரி பேசாதீங்க கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க அவங்களுக்கு மதிப்பும் வரும் நம்மள மேல பாசம் வரும் கோவம் குறைஞ்சிரும் இப்ப நீங்க அதிகமா கோவப்படுவீங்களா மாட்டீங்களா கோபம் அதிக வராது மகிழ்ச்சியான சந்தோஷமா இருக்கோங்க சார் அமிதாங்க ரொம்ப கோபப்படுவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க வந்து ஒரு உரிமையில கோபடுறாங்க கோவப்பட்டிருக்க மாட்டாங்க அதனால நம்ம கொஞ்சம் போக போக ஒருத்தனால பழகிட்டுனா புரிஞ்சிச்சுனா அது ஒரு விஷயமா நமக்கு தெரியாது யாராவது கோபப்படும் போது நமக்கு காமெடியா பார்த்தா கூட நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது எளிமையா இருக்கு அதாவது கோபத்தை வந்து இந்த மாதிரி இது பற்றி கருத்துக்கள் பேசுறதுக்கு நல்லா இருக்கு பட் நமக்குன்னு வரும்போது அந்த நேரத்துல சடான கோபம் வந்துருது அப்ப அந்த கோபத்தை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிமுறை என்னோட அதிகபட்ச கோபம்னா அந்த இது நான் வாயை திறக்க மாட்டேன் சார் ரொம்ப மிதியாயிருமே அதுதான் அடுத்தவங்கள வார்த்தையை கொட்டா இந்த பாதிக்காது உள்ள வார்த்தையும் உயிர் உள்ள மனுஷங்களையும் பாதிக்கும் அது மட்டும் சார் உங்களை அதிகமா திட்டி கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இல்ல சார் கோபமாட்டாங்க பொதுவா யாருக்கு அதிக கோபம் வரும் நீங்க நினைக்கிறீங்க அதாவது திருமணத்திற்கு முன்னாடி திருமணத்துக்கு பிறகு அப்படின்னு இரண்டு பருவம் இருக்கும் திருமணத்துக்கு முன்னாடி பொறுப்புகள் நிறைய இருக்காது நாட்டுல வந்து இவ்ளோ தப்பான விஷயங்கள் இருக்கு எதுவுமே சரியில்லனு தெரியும் போதே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நிறைய விஷயம் கோவ வரும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணலாம்னு சொல்லும் ஒருத்தவங்க யூஸ் பண்ணுவாங்க குப்பை போட கூடாதுன்னு எழுதிருக்கும் போது குப்பை போடுவாங்க அதெல்லாம் பாக்கும்போது சில பேருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவ வரும் சமூகத்தை பார்த்து கோவப்படுறதுங்கிறது அது இரண்டாம் பட்சம் அது வந்து சரி ஓகே மாத்த முடியாது அப்படின்னு இருக்கும் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள நமக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்த செய்வோம் பிரச்சனைகள் வர்றதே பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒண்ணு செய்வாரு வீட்டுல வந்து செய்யாதீங்க அப்படிம்பாங்க கேர்ள்ஸ்க்கு அப்படி பார்த்தா திருமணத்துக்கு பின்னாடிதான் அதிகமா கோவம் வரணும் சார் ஏன்னா அவங்க வந்து அம்மா வீட்டுல வந்து அவங்க ரொம்ப அப்படி இருந்திருப்பாங்க சொகுசா இப்ப போற இடத்துல வந்து அவங்க சில விஷயங்கள் தாங்க முடியாம ரொம்ப கோபப்படுவாங்க கோபிட்டு புரிஞ்சுப்பாங்க புதுசா போற இடத்துல அவங்களுக்கு பழக கொஞ்சம் லேட் ஆகும் போக போக அப்புறம் அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க சரி அப்ப உங்களுக்கு அது கோபம் அதுக்கப்புறம் தான் வரும் நினைக்கிறேன் ஆமா சார் இப்ப கோவலாம் வராது சார் அப்படி இந்த கோவம் சமூக மேல கொஞ்சம் வந்தாதான் அதையும் நம்ம மாத்திரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லாம் குறைச்சிட்டு சமூகத்தை மாத்த முடியாது இருக்கீங்களா இல்ல சார் சமூகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப பிளாஸ்டிக் நிறைய பேர் மாத்தாங்களே கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து பண்ணா எல்லாத்தையும் மாத்த முடியும்னு இங்க தெரியுது சார் இப்ப நாங்க டூர்ல வந்திருக்கோம் இங்க சுத்தமா பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணல எல்லாமே பேப்பர் அந்த மாதிரிதான் யூஸ் பண்றாங்க அதனாலே வந்து நிறைய விஷயம் நிறைய மாத்துவாங்க எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு அப்ப உங்களுக்கு கோபங்கிறது சமூகத்தின் மீது கொஞ்சம் கோபம் இருக்குது மீது கொஞ்சம் கோபம் இருக்கு பொது சொந்த வாழ்க்கையில பெருசா உங்களுக்கு கோபம் கிடைக்கு சொந்த வாழ்க்கையெல்லாம் நன்றி நட்டினை பற்றி இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களுடைய கண்டிப்பா செய்யலாம் சார் ரொம்ப அருமையான நிகழ்ச்சி எனக்கு தோணுது ஏன்னா இந்த மாதிரி பொதுவான கருத்துக்களை வந்து நிறைய பேர் நிறைய சொல்லணும்னு நினைப்பாங்க ஒரே விஷயங்கள் வந்து எல்லாராலும் யோசிக்க முடியாது ஆனா ஒவ்வொரு தடவையும் சில விஷயங்கள் சொல்லும் அதை பத்தி எல்லாருக்கும் எல்லா விதத்துலயும் வியூ நிறைய இருக்கும் செஞ்ச நல்லா இருக்கும் ஏன்னா தனிப்பட்ட முறையில நிறைய பேருக்கு கோபத்தின் மீது வேற வழியா ஹேண்டில் பண்ணலாம் அது சொல்லும் போது மற்றவங்களுக்கு பயனுள்ள விஷயமா கண்டிப்பா உங்களுடைய நண்பர்கள்டி நட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்ல சொல்லுங்க கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் நன்றி நன்றி